வணக்கம் நண்பர்களே நற்றினை ஹரி பட்டர் கதை சொல்லும் நீதி பகுதி மாட்டேன் என் கொள்கையில இருந்து மாற மாட்டேன் வீண மக்கள் முன்னாடி அசிங்கப்படுத்தாதீங்களே அக்கௌண்ட்ல இருந்து போச்சா என்ன பாஸ்வேர்டு நான் எப்ப சொன்ன நீதானா இப்படியுது மாமா உங்களை பண்ணும்போது என்னால மிமிகரி பண்ண முடியாதா அடி சண்டாளி நான் திருடி ஆட்டி படுவாவி நீங்க நான் மா அக்கவுண்டத சரி பொது விளையாது போலீஸ்னா எல்லாருக்கும் நல்லது செய்யணும் தப்பு செய்ய ஆரம்பிச்சேனா நிம்மதியே இருக்காது இந்த ஹேரி பாட்டர் கதையில வாழ்ட மோட்டு பாத்தே நான் இந்த கதை ஃபுல்லா நிம்மதியாவே இருக்க மாட்டான் அவனுக்கு கடுமையா வேலை செய்யற டெட்டிஸ் டெட்டி தேசம் என்னைக்குமே நிம்மதியாவே இருக்கவே மாட்டாங்க இந்த கதை மூலமா நீ புரிஞ்சுப்பே தப்பு எப்படி செய்யறாங்கன்னு பாத்துக்கணும் ஆனா தப்பு செய்யவே கூடாது சரியா கழுத கழுத திருட்டு வேலையா பண்ற மக்களே என்னைக்கும் புரிஞ்சிக்கோங்க அந்த ஏடிஎம் கார்டு சமமான எந்த டீடைலும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க நீங்க ஒரு அரி இப்ப நடனியோட ரசிகரமாமா உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு அசங்கம் இல்ல உங்களுக்கு நாம நடரேனா ரசிகனா பரம ரசிகன்மா அதுல என்ன அசங்கம் இருக்கு போன வெள்ளிக்கிழமை நம்ம انا கீர்த்தனாக்க என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க முட்டாலின் இதயம் வாயில் இருக்கிறது புத்திசாலியின் வாயிரத்தில் இருக்கிறதுன்னு சொல்றாங்க இதயத்தில் இருக்க வேண்டியவங்க ஏடிஎம் பாஸ்வேர்டு சிவிவி நம்பர்ல எப்படி அங்க வாய்ப்பே வருது அட ஆமாண்டா புரிஞ்சிக்காம இருந்துட்டேன் மக்களே ஒரு பேங்க்கு உள்ள சொல்றேன் பேங்க் அபிஷியல்ஸ்க்கு உங்க கார்டு ரினிவல் பண்றதுக்கோ உங்க கார்டை ரீஆக்டிவேட் பண்றதுக்கோ இல்லை உங்க அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுக்கிறதுக்கோ உங்க பின் நம்பர் பாஸ்வேர்டு மொபைல்ல ஒரு ஓடிபி எதுவுமே தேவையில்ல புரிஞ்சிக்கோங்க புரிஞ்சிக்கோங்க அதெல்லாம் இல்லாம அவங்களால காசு எடுக்க முடியும் இதை கேட்கிற எவனும் பே தீய நோக்கத்தோட தான் கேப்பான்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்களோட அக்கௌண்ட் நம்பர் மிஞ்சினா கார்ட் நம்பர் இதை மட்டும் பேங்க் அபிஷியல் போதும் சில பேர் ஐடி வெரிபிகேஷன் உங்களோட இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் பண்றேன்னு சொல்லிட்டு மொபைல்க்கு வந்த ஓடிபிய கேப்பா அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டையும் சொல்லாதீங்க ஒரே ஒரு சமயத்துல நீங்க ஒன் டைம் பாஸ்வேர்ட் சொல்லலாம் உதாரணத்துக்கு நீங்க பேங்குக்கு லோன் அப்ளை பண்றீங்க அங்க உங்களோட இன்கம் செக் பண்றக்கா உங்களோட வருமான வரி தாக்கல் பண்ண பேப்பர்ஸ் கேட்பான் அந்த பேப்பர் சரியானு வெரிஃபை பண்றதுக்கு அந்த பேங்க் ஒரு கம்பெனியை பகிர்ந்து கொள்ளுங்க எல்லாம் புத்திசாலிகளான உங்களின் இதயத்தில் இருக்க வேண்டும் சரியா உம் அடுத்து நம்ம கதைக்கு போகலாம் சோ சென்ற பகுதியில் ஒரு விபரீத விளைவு ஏற்பட்டு விட்டது கடி வாங்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான் அதுக்கப்புறம் சில நாட்கள் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆனாலும் கையில அவர் கட்டு போட்டே செத்திட்டு இருக்கான் அப்பப்ப எல்லா ப்ரொபசர்ஸ் எல்லாம் பார்க்கும் போது அய்யோ முடியல சூல அப்படின்னு புலம்பிட்டே இருக்கிறான் ஆனா ஹாரி ஹர்மியானி ரான் நாங்க அந்த மாதிரி மாணவர்கள் மட்டும் இருக்கும் போது அந்த கட்ட ஊத்துட்டு ஐயா சரியாயிடுச்சு ஆனா ஹேக்ரிட்டை சும்மா விட இந்த மாதிரி நடிச்சு நடிச்சு இந்த கேஸை பெருசாக்கி அவனை ஸ்கூலோட்டு தூக்குற பாரு மினிஸ்ட்ரி லெவலில் ஆல்ரெடி எங்க அப்பா இதை இந்த விஷயத்த கொண்டு போயிருக்காரு சும்மா விட மாட்டேன் ஹேக்ரிட்ட சொல்லிட்டே இருக்கான் ஹாரி குரே எரிச்சல் ஏன்னா ஹேக்ரிட்ட ரொம்ப பிடிக்கும் என்ன பண்றது அவர் எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல இன்னொரு பக்கம் ஒரு பீல் கிளாஸ் வருது வழக்கம் போல ராணு ஹர்மியானு ஹாரியும் ஜாலியா இருக்காங்க ஹர்மியா நீதான் எக்கச்சக்கமா பேப்பர் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போயிட்டா போடா நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம்ல தூங்குறேன்னு சொல்லிட்டு ஜென்ரல் ஹால படுத்து ஜாலியா தூங்கிட்டு இருக்கான் ஹாரிக்கு பொழுது போல சரி நாலஞ்சு கிளாஸ் எல்லாம் சுத்தி பார்ப்போம் நடந்துட்டு இருக்கும் போது ரூம்ல ஒரே ஒரு ஸ்டாஃப் மட்டும் தான் இருக்காரு ஹாரி உள்ளவா அப்படின்னு கூப்பிடாரு பாத்தா ப்ரொஃபசர் லூபின் அவனுக்கு டிஃபன்ஸ் அகேன்ஸ்ட் டார்க் கார்ட் ட்ரெயின்ல இருந்தே பார்த்த அந்த கூப்பிட்டுருக்காரு ஹாரி உள்ள போலாம் பழைய எப்பயும் போல ஒரு ப்ரொஃபஸர் மாதிரியே ட்ரெஸ் போடல ஏதோ கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு ரொம்ப எளிமையா உட்காந்துருக்காரு என்ன ஹாரி எப்படி இருக்கா ஸ்கூல்லாம் பிடிச்சிருக்கா அதெல்லாம் பிடிச்சிருக்கு ப்ரொஃபஸர் உட்காரு உட்காரு வா கொஞ்சம் டீசாப்பட சொல்லி கொடுக்கறாரு அவர் முகத்தை பார்த்தா ஏதோ காய்ச்சல் வந்த மாதிரி ரொம்ப வாடி முகம் சரியாவே இல்லை என்ன ப்ரொஃபசர் ஏதாவது உடம்பு ஏதாவது இல்லையான்னு கேட்கறேன் ஆமா எனக்கு அப்பப்ப உடம்பு சரியில்லாம் போவோம் அதை சரி பண்றதுக்கு ஒரு போஷன் வேணும் ஒரு மருந்து அது நம்ம போஷன் மாஸ்டர் மருந்து தயாரிப்பதில் தலை சிறந்தவரான செவர ஸ்னேப்ஸ் எனக்காக கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு கிளாஸ் கிளாஸ கட்டுறார் அந்த போஷன் பார்த்தாலே பார்க்கறதுக்கு அருவறுப்பா இருக்கு ப்ரொஃபசர் இதையா குடிக்க போறீங்க பார்க்கவே அறுவறுப்பா இருக்கே ம் இது ரொம்ப நல்ல மருந்து ஹாரி இது எல்லாராலையும் உருவாக்க முடியாது இதுக்கு உருவாக்குறதுக்குன்னே சிறந்த நிபுணர்கள் தேவை அந்த நிபுணர் செவரஸ்னேப்ஸ் என்னோட பள்ளி நண்பர் இங்க இருக்கிறது நான் செஞ்ச அதிர்ஷ்டம் ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு மருந்தை குடிக்கிறார் அப்புறம் ஹாரின் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஹாரி எனக்கு தெரியும் உனக்கு என் மேல கோவம் தானே எதுக்கு கிளாஸ்ல அந்த ஷேப் ஷிப்டிங் பாகட் கிட்ட ஒன்ன மட்டும் பிராக்டிஸ் பண்ண கூப்போம் தானே ஆமா ப்ரொஃபசர் ஏ மேல மட்டும் இல்லாம இருக்கீங்க என்னால் ஓமலையா நம்பிக்கை இருக்க ஹாரி ஆனா மற்றவங்கலாம் அவங்க அவங்க பயப்படுற ஆள் மட்டும்தான் அவங்க கண்ணு முன்னாடி வந்திருக்கோம் ஆனா நீ அந்த பாக்கெட் மண் நின்றனா இந்த உலகமே பயப்படுற வாழ்ட மோட் வந்திருப்பான் அதனால்தான் ஹரிக்குரிய அதிசயம் ராண் சொன்னத உண்மைதான் அப்படி இருந்தாலும் எனக்குால் நீத்தருக்குரிய உியா ஆமா ப்ரொசர் மத்தவங்கெல்லாம் யாருக்கும் அதை பார்த்தா ஒரு எஃபெக்ட் இல்ல எனக்கு மட்டும் வருது அது ஒண்ணு இல்ல ஹரி மற்றவங்களுக்கு யாருமே சிறு வயதில் சந்தி சந்திக்க கூடாத நிகழ்வுகளை எல்லாம் நீ சந்திச்சிருக்க சிறு உன் தாய் தந்தையர் தந்தை இருவரும் மிக குடிய முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதனால தான் உனக்கு அவங்கள பார்த்தா ஸ்பெஷல் எஃபெக்ட் வருது என்ன, அவங்களோட வேலையே அதுதான் அவங்க தன்னோட விக்டிம்ஸ் தன்னுடைய இறை எப்படி கொல்லுவாங்கன்னா தன் இறை தான் இறை எதை நினைக்கக்கூடாது என்று நினைக்கிறதோ எந்த சம்பவத்தை மறக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த சம்பவத்தை அதனுடைய மூளையிலிருந்து கொண்டு வரும் வல்லமை உள்ளது அந்த டிமெண்டஸ் என்ற இனம் அவைதான் அஸ்கபன் என்ற சிறையை பாதுகாக்கிறது ஆனால் தான் அங்க இருக்கவங்க எப்பயுமே நினைக்கக்கூடாத சம்பவங்களை எல்லாம் நினைச்சு நினைச்சு மனம் புழுங்கி புழுங்கியே செத்துருவாங்க சாதாரண சிறை அல்ல ஹாரி அது மிக மிக மிக மிக மோசமான சிறை அதனால நீ ஜாக்கிரதையா இருக்கணும் உனக்கு நிச்சயமா அந்த பாகட் என்ற விலங்கு இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது உனக்கு தனியா நான் பிராக்டிஸ் கொடுக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லி லூப்பி நஞ்சிடுறாரு ஹாரிக்கு ஒரே குழப்பம் நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்கான்னு அப்புறம் இன்னொரு டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் கிளாஸ் ரெண்டு மூணு நாளில் வருது ஹாரி ரொம்ப எதிர்பார்ப்போட போறான் இந்த கிளாஸ் போன நல்ல இவென்ட் நல்ல ப்ராக்டிக்கலா இருந்துச்சு இந்த மாதிரி இருக்கும்னு சந்தவாசமா உள்ள போறாரு உள்ள பார்த்த ஒரே ஷாக் பார்த்த ப்ரொபசர் லூப்பின் இல்லை ப்ரொஃபஸர் செவரஸ் இருக்காரு எல்லாரும் அமைதியா உட்காரங்க எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு யாரையுமே பேச விடல எல்லாம் புக்கெல்லாம் ஓபன் பண்ணுங்க அப்படின்றார் ஹர்மியா கேட்குற லூபின் எங்க சார் அவருக்கு உடம்பு சார் இல்லை படுத்து கிடக்கிறார் அதான் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பாடம் தான் எடுத்திருக்காரு அஞ்சு மேலதான் கேள்வி கேட்ட அவ்வளவுதான் எடுங்க பண்ணுங்க விலங்க பத்தி எழுதியிருக்கு விலங்கு உருவத்தில் ஒரு பௌர்ணமி அன்று மட்டும் அது ஓனாயாக மாறிடும் இப்ப இந்த டைம் தான் பௌர்ணமி கிட்டத்தட்ட வந்திருக்கு இந்த டைம் தான் அதை பத்தி எதுக்கு படிக்க சொல்றேன்னு ஹாரிக் வரைய யோசனை இன்ன இதெல்லாம் நடத்த ஆரம்பிக்கல அவரு நம்ம வரிசையா தானே போகணும் ஏன் அட்வான்ஸ்ட் லெவலில் எடுக்கிறீங்க ஆமா உங்களுக்கு தான் வியர்வல் உங்ககிட்டே சுத்தி இருந்தாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது மாய உலகத்தை இந்த மாதிரி கொடிய விலங்குகள்லாம் சுத்தி இருக்கும்போது தெரிஞ்சிருக்கணும் அது கூட தெரியாத முட்டா பசங்களா இருக்கீங்களே நீங்களும் கூட டிஃபரன்ஸ் அகேன்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் ஒழுங்கா படிக்கிறீங்க உங்களை படிக்க நான் வந்திருக்கேன் நான் சொல்ற படத்தை படி எழுத்து பேசினேன் அப்புறம் மிக கொடுமையான தண்டனை உனக்கு வரும் உங்களோட ஹோம்ஒர்க்கே இதுதான் வியர்வல் என்ன புரியல இந்த வியர்னா என்ன இதையும் செவரஸ் ஸ்பெஷலா படிக்க வைக்கிறாரு லூப்பின் கீ உடம்பு சரியெல்லாம் போச்சு இதெல்லாம் வரும் பாங்களை பாக்கலாம் நன்றி வணக்கம்